ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணா கீத்தமஹே நம்தித்து நேசஸ்விருக்கே யாச்ச பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தேழாவது ஸ்லோகம் வரைக்கும் ஓம் தத் சத்து என்று நாம் சடங்குகளில் சொல்லக்கூடிய ஒரு சொல் அது ஓம் தத் சத்து அப்படிங்கிற ஒரு மந்திரமாகவே சொல்லப்படுகிறது பேச்சு வாக்கில் இந்த யஜம் தானம் தவம் இவற்றையெல்லாம் ஒருவேளை நாம் குறைபாட்டோடு செய்தாலும் கூட அந்த குறைகள் நீங்கி அது சிறந்ததாக விளங்குவதற்கான ஒரு விஷயத்தை இங்கே உபதேசிக்கிற விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யும் பொழுது ஏதேனும் கவனக்குறைவால் குறைபாடு ஏற்பட்டால் அதற்கு பரிகாரம் செய்வது எப்படி என்ற கேள்விக்கு விடையாக இங்கே இந்த ஸ்லோகம் உபதேசிக்கப்படுகிறது ஆதிசங்கரர் சொல்லுகிறார் யஜதான தபிரபுத்தினாம் சாத் குண்ண கரணாய அயம் உபதேச உச்சியத்தே யஜம் தானம் தவம் இவைகளெல்லாம் நிறைவானதாக இந்த உபதேசமானது சொல்லப்படுகிறது இந்த மூன்று சொற்கள் ஓம் தத்து சத்து என்ற இந்த மூன்று சொற்கள் மூன்று நாமங்கள் என்றும் உபதேசித்திருக்கிறார்கள் கவனக்குறைவால் நாம் செய்த குற்றங்களை நீக்குவதற்காக பிராயஷ்சித்தமாக அல்லது கழுவாயாக பகவான் மிகவும் கருணையோடு இதை உபதேசித்திருக்கிறார் இதுதான் ஆதிசங்கரருடைய உட்கிடக்கை என்று ஆதிசங்கருடைய உரை செய்த ஆசிரியர் ஆனந்தகிரி என்பவர் உபதேசித்திருக்கிறார் ஓம் தத்து சத்து இசு வகையான சொற்கள் பெயர்கள் பிரம்மண நிர்தேசி த்ரிவித நிர்தேசிரம் பிரம்மணஹா திரிவிதா நிர்தேஷா ஸ்மிருதா அப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் ஓம் என்றும் தத்து என்றும் சத்து என்றும் பிரம்மத்தினுடைய மூன்று வகையான பெயர்கள் நினைக்கப்பட்டிருக்கின்றன பரம்பொருளை சிந்திப்பதாக வேதாந்த சாஸ்திரங்களிலே பெரியோர்களால் நினைக்கப்பட்டிருக்கிறது கருதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அதற்கு விளக்கம் ஓமி திபிரம்மா அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தத்துவம் அசி அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலகரால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது சதேவசோம் இதமக்ர ஆசீத் ஏகமேவா தித்தீயம் அப்படின்னு அதே உத்தாலகர் அதே பகுதியில் தொடக்கத்தில் உபதேசித்திருக்கிறார் சாந்தோக்கிய உபநிஷத்தில் எனவே யஜம் முதலானவைகள் சிறந்ததாக ஆவதற்கு இந்த மூன்று பெயர்கள் கண்டிப்பாக உச்சரிக்கப்பட வேண்டும் யஜத்தின் தொடக்கத்தில் யஜ்யத்தின் முடிவிலும் பிராமணாஸ்தேன வேதாச்ச வேதங்களும் யஜ்யங்களும் பிராமணர்களும் இந்த மந்திரத்தால் புறா படைப்பின் துவக்கத்திலே பிரம்மதேவனால் அருளப்பட்டிருக்கின்றன புராண பூர்வம் படைப்பின் தொடக்கத்திலே பிரம்ம தேவரால் வேதங்களும் யஜ்யங்களும் இந்த படைப்பிலே நாம் முறையாக வாழ்வதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே யஜங்களில் இந்த மூன்று சொற்களும் எத்தகைய வேள்விகளாக இருந்தாலும் அது மானசீகமான கர்மங்களாக இருந்தாலும் வாச்சிகமான கர்மங்களாக இருந்தாலும் இராஜசீகமான கர்மங்களாக இருந்தாலும் காக்க வாக்க மச கர்மங்களாக இருந்தாலும் இதனை முடிவிலே சொல்ல வேண்டும் யஜத்தின் முடிவிலே யஜ்யத்தின் தொடக்கத்திலே என்று சொல்லப்படுகிறது யஜ்யாதவ் யஜங்களில் தொடக்கத்தில்கிற அர்த்தம் இல்லை ஒவ்வொரு செயலை செய்தாலும் அதை நிறைவு செய்யும் பொழுது இந்த மூன்று சொற்களை சொல்லித்தான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறார்கள் பெரியோர்கள் ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இதுதான் கடவுளுடைய மூன்று விதமான சொற்கள் ஓம் தத்து சத்து என்று பெரியோர்களால் கருதப்பட்டிருக்கின்றன சிந்தித்து உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன பிரம்மதேவரும் படைப்பின் துவக்கத்தில் இதனால்தான் இந்த ஓம் தத்து சத்து என்கின்ற மந்திர சொற்களால் திருநாமங்களால் வேதங்களையும் வேதங்களை ஓதுகின்ற அந்தணர்களையும் அந்த அந்தணர்களால் செய்யப்படுகின்ற வேள்விகளையும் உலகத்திலே படைத்து அருளினார் என்பதுதான் கருத்து சமூகத்தின் நன்மையின் பொருட்டு சமூகத்திற்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியாத மாபெரும் சக்தியை பெற்று வழங்குவதற்காக இறைவனால் வேதங்களும் வேதங்களை ஓதி பாதுகாக்கின்ற அந்தணர்களும் வேள்விகளும் படைக்கப்பட்டன இந்த மந்திரத்தை இந்த திருநாமங்களை சொல்லித்தான் பிரம்மதேவர் படைத்தார் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் எனவே ஓம் தத்து சத்து என்கின்ற இந்த மூன்று திருநாம சொற்களின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய தவறுகளை அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய செயல் தவறுகளை எல்லாம் சிறப்பு இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் ஓம் என்ற சொல்லையும் தத்து என்ற சொல்லையும் சத்து என்ற சொல்லையும் மூன்று ஸ்லோகத்திலே விளக்கி சொல்லப் போகிறார் எனவே இதைத்தான் வேள்விகளிலே சொல்ல வேண்டும் என்பதையும் இருபத்தேழாவது ஸ்லோகத்திலே சொல்லப் போகிறார் நாம் தொடர்ந்து அதை படிப்பதற்கு நமக்கு அனுகிரம் செய்யட்டும் புரா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற 7, 7, பூஜ்யம் 8, 2, 3, 1, 1, 2, 2 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்